அப்துல்லா அறிவிக்கின்றார்கள் அலிம் அவர்கள் பயணத்தில் இருந்தாலும் பயணத்தில் இல்லாவிட்டாலும் ஐயா முல்பீல் நோம்புகளை விடமாட்டார்கள் நான்கின் கீழ் நூற்றி தொன்னூற்றி எட்டு நூற்றி தொன்னூற்றி ஒன்பது